اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في قرانه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم يكن للذين امنوا ان تسعطر قلوبهم لذكر الله அளவர் நிகர அன்புடையனுமாகி الله அல்லாவுக்கே لا முடித்த ஆற்றும் சத்திய தூதர் சம்மார்க்க போதகர் அருமை அடிச்சுவத்தை பின்பற்றி அருமை உலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக அல்லாஹின் புனித மாளியைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் எவைகளை ஏவிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் பத்தியம் செய்து கொள்கிறேன் அன்பான் இந்த இஸ்லாமிய சகோதரர்களை நாம் புனிதமான ஒரு மாதத்தில் இன்று வீட்டிருக்கிறோம் நாம் வீட்டிருக்கும் இந்த துல்ஹைஜாவுடைய மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாகும் அல்லாவை சந்தோஷப்படுத்திய ஒரு குடும்பத்தின் சரித்திரம் இந்த மாதத்திலே அல்லாஹ் எவருக்கு ஒரு தினத்தை பெருநாள் பெருநாளாக கொண்டாடுமாறு அல்லாஹ் பணித்திருக்கிறார் ஏன் அந்த தினத்தை அல்லா பெருநாளாக ஆக்கினான் எதனை முண்டித்து அல்லாஹ் பெருநாளாக ஆக்கியிருக்கிறார் மனிதர்கள் சிந்திக்கும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த பெருநாள் ஒரு வித்தியாசமான ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து அல்லா உருவாக்கியிருக்கிறார் யாரும் பிறந்ததை முன்னிட்டோ யாரும் இறந்ததை முன்னிட்டோ உருவாக்கப்பட்ட பெருநாள் அல்ல காலங்களை இடங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பெருநாள் அல்ல அல்லாவுக்காக வேண்டி இரத்தம் சிந்துவதற்கும் முனைந்த ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தின் தியாகம் அல்லாவுக்கு பிடித்திருந்தது அவர்களுடைய உணர்வுகளும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தியது அந்த குடும்பத்தின் தியாகத்தை கொண்டாடும் ஒரு நாளாக பெருநாளாக அல்லா மாத்திருக்கிறார் உலகில் வாழும் மனிதர்கள் மகளூக்குகள் அளவுக்கு தொடர்பைத்திருக்க வேண்டும் மகளூக்குடைய நினைப்பா நிலைப்பாடு ஒவ்வொரு வினாடிகளிலும் எவ்வாறு இருக்க வேண்டும் உறவும் தொடர்பும் இந்த குடும்பத்தை தோண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லா ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி பெருநாளாக அந்த தினத்தை மாற்றிருக்கிறார் இந்த தினம் ஒரு உண்மையை மாத்திரம் எமக்கு உணர்த்துகிறது உலகிலே வாழும் காலத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி அல்லாவை மாத்திரம் சந்தோஷப்படுத்தாமல் உலகை விட்டும் பிரிந்து செல்வோமே ஆனால் நிச்சயமாக என்னை விடவும் நஷ்டவாதிகள் கைசேதவாளிகள் யாருமே இருக்க முடியாது எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் செல்வந்தருவராக இருக்கட்டும் பட்டம் பதவிகள் இருக்கட்டும் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லாவுடையுடைய சந்தோஷம் கிடைக்காவிட்டால் அவனை விடவும் நக்தவாதிகள் யாரும் இருக்க முடியாது என்ற உண்மையை உணர்த்தும் ஒரு மாதத்தில் அல்லாஹூ ஆணிலே இதனை தெளிவாக கேட்கிறான் நிதிக்கிறா ஈமான் தொண்டவர்களே அல்லாஹுடைய ஞாபகத்திற்காக வேண்டி அல்லாவை நினைத்து உங்களுடைய உள்ளங்கள் நடு நடுங்கும் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா எப்பொழுது அல்லாவை நினைத்து அஞ்சு போகிறீர்கள் எப்பொழுது அல்லாவுடைய இன்பம் காணப்போகிறீர்கள் அல்லாஹ் குரானிலே கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் பிரபுள் ஆலவி ஏழு வானங்கள் ஏழு பூமிகளின் சொந்தக்காரன் அரிசை படைத்தவன் குருசை படைத்தவன் முழு மனித சமூகத்தையும் படைத்தவன் இவனை இவனுடைய பெயரை கூறுவதில் மனிதனுக்கு இன்பம் ஏற்பட வேண்டும் இவனை நினைப்பதில் இன்பம் ஏற்பட வேண்டும் ஏனையுடன் இருக்கும் தொடர்புகளை விடவும் இன்பமான ஒரு தொடர்பு அல்லாஹுடன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு ஆணிலே வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஹலீம் ஒரு ஹாலி அவனுடைய படைத்திறன்களில் ஒருவரை நண்பனாக எடுத்துக் கொள்வானை அற்புதமான ஒரு விஜயம் தான் அவன் படைக்கப்பட்ட ஒரு அபுதை ஒரு அடிமையை கூட்டாளியாக எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றார் அவருடைய தன்மைகளை இருந்திருக்க வேண்டும் மலக்குமார்களே வியந்து போகிறார்கள் ரப்பே ரஹ்மானை நண்பனாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை எடுத்து இருக்கிறாய் அவ்வாறு அவர் அவரிடத்தில் என்ன இருக்கிறது அல்லாஹு கூறுகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை ஏன் நான் எடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் சோதித்து தான் பார்க்க வேண்டும் ஒரு வானவர் வருகிறார் மனித உருவத்திலே வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரமாண்டமான ஆற்று மந்தைகள் இருக்கிறது பிரம்மாண்டமான சொத்து இருக்கிறது அந்த வானவர் அவருடைய புனிதமான நாவினால் ஒரு பொழுதும் பாவங்களை செய்யா தந்தவானவர் அல்லாவுடைய சிக்கரிலே நனைந்து இருக்கும் அந்த நாவினால் இனிமையான ஓசையுடன் சில அறிவிப்பின்படி சுன் குத் ரகுணா வரப்பு என்ற சிக்கரை ஓதியதும் அந்த சப்தம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய காதை துளைத்து விடுகிறது காதை துளைத்து விடுகிறது அலிஸ்லாம் அவர்கள் இன்பம் பொறுக்க முடியாமல் உலகிலே மிகவும் நேசம் வைத்திருக்கும் அந்த அல்லாவுடைய பேர் இனிமையான பேர் இனிமையான ஓசையில் பாவங்களே சொல்லாத அந்த நாவினால் வரும் பொழுது அந்த இன்பம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை உருக்கி எடுத்து விட்டது ஓரோடி வருகிறார்கள் ஒரு அந்த சிக்கரை இன்னும் ஒரு தடவை கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் உயிரே பிரிந்திடும் போன்று இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஓடி வருகிறார்கள் அமர்ந்து இருக்கிறார் நீங்கள் தானா அதற்கு ஆம் நான் தான் சொன்னேன் சொன்னார்கள் இன்னும் ஒரு தடவை நீங்கள் கூறுகிறேன் அந்த சீக்கரை கேட்க வேண்டும் உள்ளம் ஆசைப்படுகிறது அந்த வானவர் கேட்கிறார் நான் திக்கரை சொல்லுவேன் இதற்கு கூடியாக என்ன தரப்போகிறீர்கள் என்ன தரப்போகிறீர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்திவிட்டது அல்லாவுடைய பேருக்கு முன்பால் அவளுடைய பேரை கூறுவதற்கு கூறியால் அதிலுள்ள இன்பம் இன்பத்தை உணர்ந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதோ பிரமாண்டமான சொத்து இருக்கிறது இந்த சொத்திலே ஆற்று பொங்கையில் அறவாசி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு தடவை அல்லாவுடைய பேரை மாத்திரம் கூறுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய அந்த மாணவர் திரும்பவும் சுப்போகம் புத்தோஷம் மலா இக்கூர் என்பதாக கூறுகிறார் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய ஆசை அடங்கவில்லை அவர்கள் அல்லாஹுடைய திருநாமத்தை ஒரு தடவை கூறுங்கள் அந்த வானவர் கேட்கிறார் திரும்பவும் என்ன கொடுப்பீர்கள் அன்பாண்டு சோதரர்களை சொத்துலேயா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் மாத்திரம் நினைத்திருப்பார்களே ஆனால் அவர்களே அந்த திஐ ஒரு தடவை அல்ல ஒரு ஆயிரம் தடவை அவர்களுக்கே கூறியிருக்க முடியும் ஆனால் அல்லாவுடைய விக்கிரை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் என்பது அல்ல இனமொரு ஏற்படும் இன்பம் இன்பம் சொன்னார்கள் சொத்து கேட்கிறீர்களா அற்புமட்ட துன்யாவை கேட்கிறீர்களா இதோ மிகுதியான பாவியம் நீங்கள் எடுத்துக் என்பதாக இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்கள் கூறிவிட்டு இன்பமாக இனமொரு தடவை அந்த தஸ்பீகை கேட்கிறார்கள் ஆனாலும் அந்த மாணவருடைய இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய அல்லாஹுடைய பெயரை நான் கேட்க வேண்டும் என்பதாக உள்ளம் ஆசைப்படுகிறது இனம் ஒரு தடவை சொல்லுங்களேன் அந்த மனிதர் கூறுகிறார் அந்த மனிதர் கூறுகிறார் என்ன கொடுப்பீர்கள் முழு சொத்தையும் கொடுத்து விட்டீர்கள் இப்ராஹிம் அனுசலாம் அவர்களிடத்தில் எதுவுமே கிடையாது மாறிவிடுகிறேன் அந்த சிக்கரை மாத்திரம் இடமொரு தடவை நான் கேட்க வேண்டும் என்பதாக கூறிய பொழுது அந்த வானவர் திரும்பவும் கூறுகிறார் பின்பு அந்தவர் தெளிவுபடுத்துகிறார் நான் அல்லாவுடைய ஒரு தூதர் வந்திருக்கிறேன் உங்களை ஏன் அல்லா நண்பனாக எடுத்தான் என்பதை அல்லா கூறினான் இப்பொழுது புரிந்துவிட்டது அல்லாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்பதாக புரிந்துவிட்டது என்பதாக அந்த வானவர் திரும்பி செல்கிறார் இப்படியாகப்பட்ட ஒரு குடும்பத்தின் சரித்திரம் சாதாம்ன சரித்திரம் அல்ல மனித சமூகத்தால் ஒரு மகுளு அல்லாவுடன் எதற்கு உதாரணம் இந்த குடும்பத்தின் தியாகத்தை அல்லாஹ் எழுத்து வடிவத்தின் மாத்திரம் வைத்திருக்கவில்லை அந்த குடும்பத்தின் தியாகத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் செயல்முறையாக செய்ய வேண்டும் ஹிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பம் எவ்வாறு தபாப் செய்ததோ அது போன்று தபாப் செய்ய வேண்டும் எவ்வாறு தடை செய்ததோ அவ்வாறு அந்த குடும்பம் எவ்வாறு கல்லறிந்ததோ அதுபோன்று கல்லடைய வேண்டும் அந்த குடும்பத்தின் முழு தியாகத்தையும் இவர்கள் செயல்முறையினை செய்ய வேண்டும் இது வரலாறு எழுத்து ரீதியாக பதிக்கப்பட வேண்டியவைகள் அல்ல செயல் ரீதியாகவும் கியாமம் வரைக்கும் இந்த வரலாறு பதியப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் அல்லாவை சந்தோஷப்படுத்திய ஒரு குடும்பத்தின் தியாகத்தை அல்லாஹ் எவ்வாறு சரித்திரமாக மாற்றிருக்கிறார் ஆனாலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை அல்லாவை நேசித்தவர்கள் ஆனால் அவர்களுடைய இந்த காடுக்குக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த நட்பு இந்த அன்பும் பாசமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அல்லாவும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதை அல்லாவும் என்ன செய்தார் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய அன்பை பரிசோதிப்பதற்கு ஆரம்பித்து விட்டார் மனைவி சில கட்டங்களில் அடிக்கடி கேட்பதுண்டு அன்பு அதிகரிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை நேசிக்கிறீர்கள் இது அன்பு அதிகரிக்கும் பொழுது அன்பை பரிசோதிப்பது நேசர்களுடைய வளமை என்பதை போன்று அல்லாவுக்கு ஆலாவும் இப்ராஹிம் அலை நட்பை பரிசோதித்து விட்டு இப்ராஹிம் அலை அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார்கள் இறைவனின் ஞாபகத்தில் அவர்களுடைய நாட்களை கழித்து விட்டார்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்து சோதிப்பதற்கு அல்லாஹுக்கரான் அல்லாஹுக்கு ஆணவை கூறுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அழகான ஒரு குழந்தையை நன்மாராயம் கூறி குழந்தையை நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்துவிட்டோம் ஆரம்பத்திலே ஒரு வானவரின் மூலமாக அன்பை சோதித்தவன் இரண்டாவது கட்டமாக குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையின் மீது காட்டும் பாசத்தினால் இறைவனுடைய குறைந்து விடுமா என்பதை பரிசோதிக்கிறார் நீண்ட காலம் சென்று குழந்தையின் மீது எந்த அளவுக்கு ஆசையும் அன்பும் ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாதவர்கள் பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்களே அந்த குழந்தையின் மீது உள்ள அன்பு எவ்வளவு அதிகரித்திருக்கும் அலை அவர்களுக்கு இப்ராஹிமே இந்த குழந்தைய மனைவியையும் பறவை பற்றி கூட இல்லாத தண்ணீர் கூட இல்லாத ஒரு பாலை விட்டுவிட்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் கத்தரையிடுகிறார் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய நட்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அல்லாவின் கத்தளையா இறைவனின் கட்டளையா எனது மிகவும் எனக்கு விருப்பமான அல்லாவின் கத்தளையா இருக்குமே எனது குழந்தை என்ன எனது மனைவி என்ன அல்லாவை சந்தோஷப்படுத்துவதுதான் லட்சியமாக நினைத்து அந்த குழந்தையும் மனைவியையும் எடுத்துச் மனித சஞ்சாரமற்ற தண்ணீர் இல்லாத அந்த பாலை வனத்திலே விட்டுவிட்டு வருகிறார்கள் அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் கைவிடவில்லை உதவி செய்தார் ஆனால் இங்கே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய நட்பின் சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் விட்டுவிட்டு வருகிறார்கள் நீண்ட நாளைக்கு பின்னால் அல்லாவுடைய கட்டளை வருகிறது இப்ராஹிமே திரும்பவும் சென்று உங்களுடைய அந்த அழகான குழந்தையை பார்த்து விட்டு வாருங்கள் அந்த குழந்தை இனம் வயதை அடைந்து விட்டது ஓடியாடி விளையாடும் வயதை அடைந்து விட்டது இந்த குழந்தையை நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒரு தந்தை பார்க்கும் பொழுது எந்த எந்த அளவு கண்பேற்பட்டிருக்கும் அந்த சந்திப்பின் பொழுது அல்லா திரும்பவும் சோதிப்பட ஆரம்பித்து விடுகிறார் திரும்ப சோதிக்கிறார் எவ்வாறு சோதிக்கிறார் நீண்ட நாளைக்கு பின்னால் தந்தை வந்திருக்கிறார் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அன்புடனும் ஆசையுடன் அந்த தந்தையை கட்டி தழுவி முத்துவிட்டிருக்கும் இப்ராஹிமே அறுத்துவிட்டு வாருங்கள் என்பதாக அறிவிக்கவில்லை கனவின் மூலமாக அறிவிக்கிறார் கனவின் மூலமாக அறிவிக்கிறார் இப்பொழுது இப்ராஹிம் அலை அவர்களுடைய சோதனை அன்பின் நட்பின் சோதனை திரும்பவும் தொடர்கிறது தன்னம் தனியாக விதச் சொன்னார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லத்து விட்டுவிட்டு வருகிறார்கள் எழுந்துவிட்டார்கள் இரண்டாவது தடவை அன்பான குழந்தை நீண்ட நாளுக்கு பின்னால் கையில் தூக்கி சுமந்து அரவணைக்கும் பாக்கியம் கூட கிடைக்கவில்லை அறுக்குவார் அல்லா கூறுகிறானே அருக்குமாறு கூறுகிறானே ஆனால் கனவின் மூலமாக ஒன்னாவது நாள் கனவு காடுகிறார்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கனவிலை முடிவெடுக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை கூறுகிறார்கள் மகனே அல்லாஹ் உங்களை அறுக்கச் சென்று அறுக்குமாறு அல்லாஹ் அறுக்குமாறு கூறியிருக்கிறார் அந்த மகனும் சாதாரண ஒரு மகன் அல்ல இதை நேற்றல் பிறந்த மகன் அந்த இஸ்மாயில் அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக கூறும் அந்த மென்மையான உள்ளம் படைத்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய மனம் இந்த அளவுக்கு துடி துருத்திருக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நாம் யோசிப்பதை போன்று அல்லது யோசிக்க கூடும் கல்லும் பிரித்த ஒரு தந்தையா என்பதால் யோசிக்க கூடும் இல்லை இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் அவர்கள் ஒரு விருந்தாள இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் தன்னுடன் சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு விருந்தாளியை தேடி ஒரு மைல் தூரத்துக்காவது சென்று ஒரு விருந்தாளியுடன் தான் அவர்கள் சாப்பிடும் பழக்கம் கொண்ட அழகி அழகிய நற்குணம் படைத்த ஹலில் இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் தனது களத்தால் அந்த பச்சிடம் குழந்தையை அறுக்குமார் அல்லாஹ் கத்தளைத்த பொழுதும் அவர்கள் வாலினால் அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்பொழுது முழு உலகமும் அனைவர்களும் வேடிக்கை பார்க்கிறார்கள் இஸ்மஹிம் அலிஸ்லாம் அவர்களை தங்கையின் கரத்தால் அறுக்க போகிறாரா ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பின்வாங்க சந்தோஷப்படுகிறார் ஒரு மகளு எப்படி உலகத்திலேயே வாழ வேண்டும் என்பதற்கு அழகிய உதாரணமாக இதோ இப்ராஹிம் வாழ்ந்து காட்டுகிறார் குழந்தை என்ன மனைவி என்ன சொத்து செல்வம் என்ன பட்டும் பதவி என்ன அல்லாவே உனது அன்பு இருக்குமே ஆனால் உனது சந்தோஷம் இருக்குமே ஆனால் உனது திரைதா இருக்குமே ஆனால் இதுதான் எனது வாழ்க்கையின் லட்சியம் உனது லட்சியம் இல்லாமல் உனது அன்பு இல்லாமல் உலாக்கிலே வாழ்வதை விட செத்து போவது மிகவும் சிறப்பு என்பதை உணர்ந்திருந்தார்கள் ஹலீல் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சந்தோஷப்பட்டார் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமாக மாறியது ஆனாலும் அல்லாஹுடைய இந்த சோதனை நீங்க விரவில்லை நட்பின் சோதனை தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாள் கிடைக்கிறது இவ்வளவு நாள் அல்லா என்னை எந்த அளவுக்கு அனுபவித்திருக்கிறேன் எனது அன்பில் தாசத்தில் குறை ஏற்பட்டிருக்கிறதா களங்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருந்தார் மனித கற்பனையால் சிந்திக்க முடியாத விதயங்களை வைத்து அல்லா சோதித்தார் குழந்தையை பாலைவனத்தில் தன்னும் தனியாக விடுவது என்பது சாதாரண ஒரு விஜயம் அல்ல குழந்தையை நாம எமது கரத்தால் கத்தி எடுத்து அறுப்பது என்பது சாதாரண ஒரு விஜயம் அல்ல அல்லா சோதித்தான் இப்ராஹிம் அலுஸ்லாம் அன்பை நிரூபித்தார்கள் இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அல்லாவை சோதிப்பதற்கு நான் இந்த அளவுக்கு அல்லாவை நேசித்திருக்கிறேன் எனது நேசத்தை அல்லாஹ் கபூர் செய்தானா அல்லாவுக்கு எனது தியாகங்கள் பிடித்திருக்கிறதா என்பதை சோதிக்கும் ஒரு கட்டம் இப்ராஹிம் அலை அவர்களுக்கு சுழந்து வருகிறது இப்ராஹிம் அலை அவர்களை போடுவதற்கு ஒரு கட்டையிலே கெட்டிருக்கிறார் இப்பொழுது இன்னும் சில வினாடிகளில் அந்த பிரமாண்டமான நெருப்பு கிடங்கில் இப்ராஹிம் அலை அவர்கள் சாமலாகப் போகிறார்கள் முழு வானவர்கள் அனைவர்களும் அல்லா விடுதலை கேட்கிறார்கள் நண்பர்கள் நெருப்பிலே போடப்பட போகிறார் என்ன செய்ய போகிறார் ஜிபிரி அலுலாம் அவர்கள் அல்லா விடுதலை கேட்கிறார்கள் உதவி செய்ய துபாய் இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்களுக்கு அப்பொழுது அல்லா சற்ற எழுகிறார் ஆம் உதவி செய்யுங்கள் உழவாக்கள் தம் முப்பசிரியங்கள் ஜிபிராம் அவர்களுடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு நான்கு தடவைகள் மிகவும் தடவைகளில் ஒரு தடவை இந்த இப்ராஹிம் அலிசலாம் நெருப்பிலே போட்டு கொசிக்கப்படும் அவர்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வந்த மிகவும் பயங்கரமான வேகத்திலே வருகிறார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் உதவி செய்ய உதவி வேண்டுமா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உதவி செய்ய வேண்டாம் எனது நிலைமையை அறிந்து நான் உயிருக்கு மேலால் நேசிக்கும் எனது என்னை பார்த்திருக்கிறானே அவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அன்பு மகளு உதவி செய்ய வேண்டும் ஆனால் ஜிபி அஸ்லாம் அவர்களுடைய உதவி ஒரு மகளுக்கு மூலமாக செய்யும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மறுக்கிறார்கள் அல்லா என்ன செய்ய போகிறார் கருணை உள்ளவன் நேசம் உள்ளவன் அல்லாஹ் ரஹ்மான் அல்லா ரஹீம் அல்லாஹ் என்ன செய்கிறான் நெருப்புக்கு நேரடியாக கட்டளை நெருப்பே நெருப்பே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு மிகவும் குழுமையாக அவர்களுடைய பொருத்தமாக அவர்களுடைய உடல் நிலை கொத்து போகக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடு என்பதாக அல்லாஹு நேரடியாக நெருப்புக்கே கட்டறிக்கிறார் அல்லாஹ் நாடு இருந்தால் மலையின் மூலமாக நெருப்பை அடைத்திருக்க முடியும் அல்லா நாடு இருந்தால் தண்ணியின் மூலமாக அணைத்திருக்க முடியும் அல்லாஹ் நாடு காற்றின் மூலமாக இந்த நெருப்பை அணைத்திருக்க முடியும் ஆனால் இப்ராஹிம் அலுசலாம் அவர்கள் அல்லாவின் மீது கொண்டிருந்த உண்மையான கலங்கமற்ற நட்புக்கு நியராக இப்ராஹிம் அலுஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மக்களுக்கை வைத்து உதவி செய்வது அல்லாவுடைய நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கவில்லை நேரடியாக அல்லாஹ் கத்தலிடுகிறார் நேரடியாக கத்தலிருக்கிறார் புதுசையிலே வருகிறது மண் யார் அல்லாவுக்காக வேண்டி என்று வாழ்கிறாரோ அவருக்காக வேண்டி அல்லா மாறிவிடுகிறார் என்னென்ன உலகிலே சாதிக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹுடைய நட்பின் மூலமாக சாதித்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் குரானிலே தெளிவுபடுத்துகிறார் இந்த குடும்பம் செய்த தியாகம் சாதாரண ஒரு தியாகம் அல்ல மனித சமூக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மகளு காலிக்குடன் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் அன்பங்க பெரியோர்களை நாம் சிந்திக்க வேண்டும் நாமும் அல்லாவுடைய மகளு அப்து எவருக்கு அளிப்பவன் அவன் விருது அவன் ஆரோக்கியமாக வாழ வைத்தவன் அவன் உயிர் கொடுத்தவன் அவன் குறை இல்லாமல் வாழ வைத்தவன் இவனை எந்த அளவுக்கு நாம் ஞாபகம் செய்கிறோம் அல்லாவை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் எங்களுடைய தொடர்பு மகளூர் எங்களுடைய குடும்பத்துடன் இருக்கும் தொடர்புகளை விதவும் தண்டர்களுடன் இருக்கும் தொடர்பை விதவும் வியாபாரங்களுடன் நாம் வைத்திருக்கும் ஈடுபாடை விதவும் எந்த அளவுக்கு அல்லாவை நாம் நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு தனிமையாக அவருடைய பெயரை கூறி வருகிறோம் அவனின் மீது ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு தஸ்பீகள் கூட சொல்வதற்கு பாக்கியம் அட்டவர்களாக பலர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறு தஸ்பிகள் கூட சொல்வதற்கு முடியாது பாக்கியம் இல்லை காரணம் அல்லாவின் மீது உண்மையான நேசம் உருவாகவில்லை மஹலூக்குடன் தொடர்புகள் உருவாகிவிட்டது கூடுதலான நேரங்கள் படைப்பிடங்களுடனே நாம் கழித்திருக்கிறோம் தனிமையான நேரங்கள் கண்மணி முஸ்தபா அலை வசல்லம் அவர்கள் கால் வீங்கு தீங்கும்ளை தொழுதார்களே இது போன்று வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாம் என்பதை சிந்தித்திருப்பார்கள் அல்லாஹுலா ஈமான் கொண்டவர்களே அல்லாவை நாசகம் செய்து உங்களுடைய உள்ளங்கள் பயப்படுவதற்கு ஏன் இன்னும் நேரமே வரவில்லையா ஏன் நேரம் கிடைக்காமல் இருக்கிறது انما ها الله <سؤال> قرئ بي الله قرئ غلايه قرئ كل دينه و طول كتاب بن قبل فصاله عليهم الامر ففسدت قلوبهم وكثير منهم فاسقون الله قرئ اهل الكتاب الذين عندهم بهم குடுக்கப்பட்ட يهودي நசராக்கள் இவர்கள் الله உடைய zikr இல்லாமல் الله உடைய ஞாபகம் இல்லாமல் அவர்களுடைய தடர்ப்புகள் makhlukஉனே அழியமாக இருந்ததின் காரணமாக உள்ளங்கள் கழனிஞ்சமாக மாறிவிட்டது அல்லாஹ் உள்ளங்களை முத்தரைத்துவிட்டார் அவர்களில் பலர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் பாவத்தில் காணும் இன்பம் அல்லாவுடைய சிக்கரலை அவருக்கு ஏற்பட்டிருக்கவில்லை மகளுக்குடன் பேசிக்கொண்டு இருக்கும் இன்பம் காலுக்குடைய குரானை காலுக்குடைய கலாமை ஓதுவதில் ஏற்பட்டு ஏற்படவில்லை இவ்வாறு உள்ளங்கள் பல்லஞ்சமாக மாறும் என்பதை அல்லாஹ் குரானிலே தெளிவுபடுத்துகிறார் கந்தனி முஸ்தபா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கலாம் அபி பயிர் இருக்கிறீங்களா அல்லாவுடைய சிக்கரின்றி அதிகமாக மகளும் கூட கூடுதலாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் فَإِنَّ உங்களுடைய உள்ளங்களை மாற்றிவிடும் என்பதாகி அல்லாவுக்கு மிகவும் தூரமானவர்கள் யார் தெரியுமா அல்புள் காசி கல் நெஞ்சம் பிடித்த ஒரு மனிதர் தான் என்பதை கண்மணி முஸ்தபா சல்லா அலுவலம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாவுடைய திக்கர் இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் அவருடைய பெயரை கூறுவதில் இன்பம் இல்லாமல் பேரை கேட்பதில் இன்பம் இல்லாமல் வாழும் பொழுது தான் எமது நண்பனாக மாறிவிடுகிறார் அல்லாஹ் கூறுகிறான் யார் அல்லாவுடைய அல்லாஹை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அல்லாவுடைய பரவியிலே வாழ்கிறார்களோ அல்லாவுடைய மாற்றி விடுவோம் அனைத்து வசதி விட்டு அவன் என்னை மறந்தீர்ப்பானே ஆனால் அவன் நண்பனாக எடுத்து எடுத்துக் கொள்வதற்கு தகுதி சைத்தான்தான் அவன் உணராமலே அவனுடைய கூட்டாளி சைத்தானாக மாறிவிடுகிறான் என்பதை அல்லாஹ் ஆனதை தெளிவுபடுத்துகிறான் நபிகள் நான் அவர்கள் கூறுகிறார்கள் முயற்சி ஒவ்வொரு நொடிப்பழுதும் திரும்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நபிகள் நான் அவர்கள் கூறுகிறார்கள் அஷ்தானு ஒவ்வொரு மனிதனுடனும் ஷைத்தான் அமர் கொண்டிருக்கிறார் மனிதர்கள் அல்லாவை நாப்பம் செய்கிறார்களோ அல்லாவுடைய மறந்து வாழும் பொழுது அவனுடைய அவன் உணராமலே பாவமான பல விஜயங்களை உள்ளத்திலே உருவாக்கி என்பதை கண்மணி முஸ்தபாஹு அலை தெளிவுபடுத்தினார்கள் அன்பாங்கு பெரியவர்களே காலத்தில் அந்த குடும்பம் இரஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு அல்லாவுடன் நட்பாக இருந்தார்களோ இது போன்று நாம் இருக்க வேண்டும் கூடாது இது அல்லாவின் மீது கொண்டிருக்கும் அன்புக்கு கூடி என்பதை நாம் உடரக் கூடாது இதையும் ஒரு தடவை ஒரு கட்டம் தாண்டி சென்று அந்த அவர்கள் அழகான ஒரு பைப்பிலே கூறுகிறார்கள் இன்னும் சிலர்கள் சுவர்த்தத்துக்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் இவாத செய்கிறார்கள் ஆனால் இதோ நான் உன்னை விபாத செய்கிறேன் உன்னுடைய திக்கரை கூறுகிறேன் கூடி பாதுகாப்பு பெற வேண்டும் என்பது அல்ல ஏழு சோற்றங்களை தர என்பது அல்ல இதற்கு கூடிய நீர் கொடுத்தாலும் அது நிகழாக மாட்டாது என்பதை அதவியார் அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுடைய சிக்குருடன் வாழ்ந்தார்களோ அல்லாவுடைய பேரை கூறி கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாவை பார்க்கும் பாக்கியத்தை கொடுப்பார் இது எல்லாம் சுவர்க்கவாதிகளுக்கும் கிடைக்காது உலகத்திலே இறை நேசத்திலே மூழ்கி வாழும் வாழ்க்கையை அல்லாவுக்கு கற்படுத்தி அல்லாவுடைய அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் நில் யார் சாலை ஆன நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் இன்னும் சிலர்களுக்கு வசியாத யார் யார் இவை கூட்டிடுப்பேசத்திலே அல்லாவுடைய வாழ்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாவை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லா குரானிலே தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் குரானே அழகான முறையிலே மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் மனிதனை நீ வாழும் காலம் மிகவும் குறைந்த ஒரு காலத்திலே வாழ்கிறாய் உன்னை சுட்டி உன்னுடைய குழந்தைகள் இருக்கிறது தொழில் இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறது குடும்பம் இருக்கிறது இது குறுகிய ஒரு காலத்தில் அல்லாஹ் ஒரு சபவுக்காக வேண்டி கொடுத்ததே தவிர உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் உனது குழந்தைகள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் உனது மனைவி அல்ல வாழ்க்கையின் லட்சியம் உனது வியாபாரம் அல்ல அல்லா குரானிலே கூறுகிறார் يا ايها الذين امنوا ايمانكم عند ورغله لا تُلْهِكُمْ اموالكم ولا اولادكم عن ذكر الله உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுடைய சம்பாதித்தாலும் சரி குழந்தைகள் வேண்டி செலவழிக்கும் நேரங்கள் அவனுடைய விக்கிரை கூறும் நேரங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஒரு ஆணையை தெளிவுபடுத்துகிறார் நபிகள் சொன்னார்கள் உலகம் போலியானது கண்டு ஏமாந்து விட வேண்டாம் அவைகளை தவிர என்பதாக சொல்லிவிட்டு இந்த அருள்மை படிக்கும் மாணவர்கள் இந்த உலமாக்களை தவிர என்பதாக கண்மணி முஸ்தபாஹூ அலை வசல்ல அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த திக்ரு திகிரை நாம் தூரமாக இருக்கிறோமோ அந்த ஹலீனுடைய சிந்தனை போன்று நாமும் அல்லாவை இறை நேசம் கொள்ளாவிட்டால் உள்ளங்கள் இறஞ்சி போய்விடும் உள்ளங்களுக்கு நோய் ஏற்பட்டு மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் பயங்கரமான நோய் இந்த உள்ளத்துக்கு ஏற்படும் நோய் என்பதை நபிகள் நலன் செல்ல தெளிவுபடுத்தினார்கள் அதே சிலை கூறுகிறார்கள் ஒவ்வொரு வசுவையும் துப்பாக்குவதற்கு சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பொருள் இருக்கும் இதே போன்று உள்ளவும் அழுக்கு படுத்துவிடுமையானால் அந்த உள்ளத்திலே பெருமை குடிகொள்ளுமேயானால் பொறாமை குடிகொள்ளுமையான தப்பெருமை உருவாகிவிடுமையான வஞ்சகம் உருவாகி விடுமையானார் நபிகள் நான் சொன்னார்கள் அல்லாஹே செய்யுங்கள் என்பதாக நபிகள் நான் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த ஹதீசில தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹு அல்லாஹுடையும் உங்களை காப்பாற்ற கூடிய எதுவுமே கிடையாது மிகவும் பயங்கரவான் எதுவுமே கிடையாது என்பதாக நபிகள் நான் அவர்கள் கூறிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்ல அல்லாவுடைய பாதையில் ஜிஹா செய்வதை விடவுமா யார் அல்ல அப்பொழுது நபிகள் நான் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய பாதையில் வாழ் துண்டிக்கப்படும் அளவுக்கு போரிட்டாலும் சரி அல்லாவுடைய திக்கரை விதவும் சிறந்த எதுவுமே கிடையாது உலகத்திலே எது வேண்டுமானாலும் செய்யட்டும் அந்த அனைத்து விரயங்களும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விரயங்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லா தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹு கூறுகிறார் உனக்கு மரதி ஏற்பட்டால் அல்ல பரவி ஏற்படும் நேரங்களில் எல்லாம் அல்லாவை நீ ஞாபகம் செய்து கொள்வாயாக இன்னும் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாவை கூறப்படுமையான அல்லாவுடைய பேரை நடுநடுங்குவிடும் இவன் தான் முக்மீன் என்பதை அல்லாஹ் ஆனதே தெளிவுபடுத்துகிறார் இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லா தெளிவுபடுத்துகிறான் மனிதன் நிம்மதியை தேடி சந்தோஷத்தை என்னென்ன மன சந்தோஷம் நிம்மதி இந்த பணத்திலே கிடையாது அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அலா தெரிந்து கொள்ளுங்கள் அலா விதிக்கிற இல்லாகி தக்கும இந்நூறு உள்ளங்கள் பெற வேண்டுமா அல்லாஹை சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக மாறிவிடும் எந்த பிரச்சினையை பிரச்சினையுடன் ஒரு ஆணை ஓதுகிறீர்களோ நீங்கள் ஓதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களது பிரச்சினைக்கு தீர்வு சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதாக இவாம நான் நவதி ரஹமத்துல்ல அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே அன்பார் பெரியோர்களை நாம் வீட்டிற்கும் நாம் எதிர்நோக்க இருக்கும் இந்த பெருநாள் சாதாரண ஒரு பெருநாள் அல்ல ஏன் கொண்டாடுகிறோம் எதனை மையமாக வைத்து கொண்டாடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவை சந்தோஷப்படுத்திய ஒரு குடும்பத்தின் தியாகமதி அதே குடும்பத்தைப் போன்று நான் வாழ வேண்டும் எனது முழு லட்சியம் எனது முழு நோக்கமும் அல்லாவுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும் உலகத்திலே எதிர வேண்டுமான சந்தோஷத்தை அடிப்படையாக ஈரேற்றம் பெறுவான் என்பதை அல்லா குரானிலே தெளிவுபடுத்துகிறான் அன்போகளை அதிகம் திக்கர் செய்ய வேண்டும் உள்ளத்திலே அல்லாவை ஞாபகம் செய்கிறது மாத்திரம் அல்ல காலையில் எழுந்தவுடன் என்னென்ன சிக்கர்கள் செய்ய வேண்டும் மாலையில் மாலையில் என்னென்ன சிக்கர்கள் செய்ய வேண்டும் தூங்கும் பொழுதும் எவ்வாறு சிக்கருடன் தூங்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் காலையில் எழும்புகிறோம் மாலையில் இரவிலே தூங்கிவிடுகிறோம் நூறு சிகிறுகள் நூறு தலவாக்குகள் சரி கூறுவதற்கு பாக்கியமற்றவர்களாக எம்எல்ஏ பலர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் கவலை கூறிய விதயமாகும் நபிகள் நான் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய விக்கிரை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும் ஹத்தாய கூலு மஜினூன் உங்களை பார்த்து பைக்கிய கூற வேண்டும் தெரியுமா இவர் ஜிகர் செய்கிறார் என்று கூறும் அளவுக்கு நீங்கள் சிகிர்களை பூட்டிக் என்பதாக கண்மணி முஸ்தபா செல்லாஹ் வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு ஹதீசுடைய நபிகள் நான் செல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் விகிருடன் வாழும் மனிதனுக்கும் லிகர் இல்லாமல் வாழும் மனிதனுக்கும் உதாரணம் உயிர் உள்ளவனும் உயிர் அற்றவனை போன்றதாகும் யார் அல்லாவுடைய இறை நேசத்துடன் வாழ்கிறானோ அவன் உலக உலகத்திலே உயிருடன் வாழ்வதை போன்று யார் அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் விகிர் இல்லாமல் வாழ்கிறானோ அவன் இந்த உலகத்துக்கு மேலாண் பூமிக்கு மேலால் வாழ்வதை விட அவன் பூமிக்கு கீழான் மரணித்திருப்பதுதான் மேலானது அவன் செட்டவனை போன்றதாகும் என்பதை கண்முனி முஸ்தபா சல்லாஹல்ல தெளிவுடுத்தியக்கிறார்கள் சிறிய சிறிய தக்வீஹாத்துகள் தான் அல்லா பெரிய பெரிய கூலிகளை தருகிறார் நாம் சின்ன தஸ்மீகள் என்பதாக யோசிக்க கூடாது ஒரு நாளைக்கு நூறு தடவை தடவை யார் கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எந்த அளவுக்கு தெரியுமா அந்த பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் வீட்டில் நேரங்கள் கடையில் இருக்கும் நேரங்களில் நூறே நூறு தடவைகள் இரண்டு களிமாக்கள் இருக்கிறது கபீப தானே அழல் தான் அது கஷ்டமான ஒரு களிமாவல்ல மிகவும் இனவான ஒரு களிமா ஆனால் தானி தான் தராசையில் மிகவும் பாரமான இரண்டு களிமாக்கள் அந்த களிமாக்கள் சாதாரண இரண்டு களிமாக்கள் அல்ல ஹபீபான் அல்லாவுக்கு மிகவும் பிரியமான இரண்டு களிமாக்கள் சொன்னார்கள் சொல்லுங்கள் சுபஹான் ஒரு களிமா சுபான் அபீம் என்பதையும் சொல்வதற்கு இரவுவான ஒரு களிமா ஆனால் தராசி நன்மை பாரமாகிவிடும் அல்லாவும் சந்தோஷம் அடைந்து விடுகிறான் என்பதாக கவிகள் நான் செல்லும் ஒரு ஹபீசிலே தெளிவுபடுத்துகிறார்கள் அலா அது பொக்கிசத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுமா என்பதாக நதிகள் அவர்கள் கூறிய பொழுதுவா எனவே அன்பர்களே புனிதமான ஒரு மாதத்தில் புனிதமான ஒரு திருநாளை புனிதமான மிகவும் வரலாற்று முக்கியமான ஒரு குடும்பத்தின் சரித்திரத்தை செயல் ரீதியாக உயிர்ப்பிக்க உள்ள ஒரு மாதத்தில் இருக்கிறோம் அந்த குடும்பம் அல்லாவை எவ்வாறு சந்தோஷப்படுத்தியதோ அதே நாமும் அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் எமது குழந்தைகளும் எமது மனைவிமார்களும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துவதற்கு அல்ல நம் அனைவர்களுக்கும் ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாருலா நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாம் செய்த பாவங்களால் உள்ளங்கள் கரை படித்திருக்கிறது அல்லாஹ் உள்ளங்கள் துரும்படுத்தா அல்லா யாழ்லா வீணான பேச்சு ால் உள்ளங்கள் கழிஞ்சமாக மாறி இருக்கிறது பெயரை கூறுவதில் இன்பம் இல்லாமல் இருக்கிறோம் நூறு தஸ்பீர்கள் கூட சொல்வதற்கு பாக்கிய மற்றவர்களாக இருக்கிறோம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக உள்ளத்தை பிரகாசமாக்குவாயாக உனக்காக வாழ வேண்டும் உனக்காக மரணிக்க வேண்டும் உனக்காக வேண்டி உழைக்க வேண்டும் உனக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் வருடத்துக்கு பின்னர் உன்னை சந்திக்கும் உன்னை சந்தோஷப்படுத்திய இறை நேசர்களாக சந்திக்க வேண்டும் நாம் செய்த பாவங்களினால் உள்ளங்களை கல்லஞ்சமாக்கி பாதிகளின் கூட்டத்தையே சேர்த்துவிடாத அல்லா யா ரே ரஹ்மானே நீ மாத்திரம் நிச்சயமாக கை சேத வாழ்களாக மாறிவிடுவோம் அல்லா கருணையுள்ளவனே அன்புள்ளவரே எமக்கும் தோபி செய்வாயத்திலே வாழ வேண்டும் உலகத்தின் எனக்கு எமக்கு மிகவும் பிடித்தது இருக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் இன்பம் காண வேண்டும் அவர்களை நேசிக்கும் பாக்கியத்தை எங்களுடைய அமர்த்தலை கபுல் செய்வாயாக நாம் செய்யும் அமர்த்தல் உனக்காக செய்யும் அமர்த்தலாக ஆக்கிடுவாயாக எமது முஸ்தபா செல்லாஹோட قالا اخرجين طورتا سبول شيبايا واخر دعوانا الحمد لله رب العالمين